வணக்கம் நற்றினை இணையதள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்த்த வணக்கம் இன்றைய பாடலாக கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய பாடலை அனுப்பித் தருகிறேன் வாணி ஜெயராமின் குரலில் அமைந்தது இந்த பாடல் சீர் பாடல்களை எழுதுவதென்றாலும் மூன்று சீர்பாடல்களை எழுதுவதென்றாலும் கவிஞர் கண்ணதாசன் அது கைவந்த கலை அப்படி அவருடைய வெற்றி பாடல்கள் பல இந்த அமைப்பிலே எழுதப்பட்டிருக்கின்றன பாடலுக்கான பல்லவியை பல ஆண்டுகளுக்கு முன்னால் இதே கவிஞர் வேறொரு பாடலின் சரணத்திலே பயன்படுத்தியிருப்பார் அந்த பாடல் மிக பிரசித்தி பெற்ற பாடல் கணவனும் மனைவியும் தங்களுடைய இரண்டு குழந்தைகளையும் தாளாட்டுவதாக அமைந்த பாடல் அது நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே என்று அந்த பாடல் தொடங்கும் அந்த பாடலின் ஒரு சரணத்திலே கவிஞர் நான் காதல் எனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே என்று கணவன் பாட அதற்கு பதில் சொல்லும் முகமாக மனைவியானவள் அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே என்று பதில் சொல்வதாக மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த கவிதை வரிகள் எண்ணி எண்ணி ரசிக்கத்தக்கவே அது பாடலாக போது மிகுந்த வெற்றி பெற்றது நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே என்று ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து தங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்கிற இடம் அந்த கவிஞனுடைய எழுத்து ஆற்றலை மிக உச்சத்தில் கொண்டு சென்று காட்டிய வரிகள் என்று எல்லா தரப்பினருமே மெச்சும்படியாக அமைந்திருந்தது இப்பொழுது இன்றைக்கு நான் தரக்கூடிய பாடலின் பல்லவியில் அந்த சரணத்தின் சாயல் வந்து விழுந்திருக்கும் அது இந்த பாடலின் சிறப்புக்கு ஒரு முத்தாய் முத்தாய்ப்பு வைத்தாற்போல் அமையும் இந்த பாடல் எப்படி தொடங்குகிறது என்பதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது கதாநாயகியின் குரலில் அமைவதாக கனதாசனால் எழுதப்பட்டிருக்கிறது அழகான இளமங்கை கட்டில் கொடுத்தாள் அதற்காக மகாராஜன் தொட்டில் கொடுத்தான் தாழாத இன்பங்களே தாலாட்டு பாடுங்களே என்பது பல்லவி இதிலே அந்த தாழாத இன்பங்களே என்று வாணி ஜெயராம் அவர்கள் உச்சரிக்கிற போது அந்த இடத்திற்கு ஏற்ற உணர்வு பாடலுக்கு ஏற்ற சிறப்பு இரண்டும் பின்னி பிணைந்து இந்த பாடலை ஒரே தூக்காக தூக்கி பொன்னிற பறவையொன்று நமக்கு வாழ்த்துக்களோ அல்லது ஒரு நேசத்தையோ சொல்லிவிட்டு வான்வெளியில் பறந்தால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வுக்கு கொண்டு வந்துவிடும் அது மட்டுமல்ல தாளாத இன்பங்களே நீங்கள் தாலாட்டு பாடுங்களே என்று சொல்கிற விதமும் புதுமையானது இன்பத்தில் தாளாட்டு பாடுவது என்பது வேறு இன்பங்களே தாளாட்டு பாடுவது என்பது வேறு என்பதை நீங்கள் எளிதில் புரிந்து கொள்வீர்கள் படத்தின் கதைப்படி கதாநாயகன் ஒரு பொறுப்பற்றவனாக இந்த சமூகத்தின் மீது கோபம் குற்றவனாக பலராலும் வெறுக்கப்படுகிறவனாக இருக்கிறான் அதே அவன் இந்த சமுதாயத்தை பார்த்து வெறுப்பவனாக அவனை மாற்றிவிடுகிறது அவன் தன்னுடைய போக்கிலேயே தன்னை மாற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இருக்கிறான் இதே சூழலில் கதாநாயகி தன்னுடைய சூழ்நிலையால் வஞ்சிக்கப்பட்டவளாக இருக்கிறாள் வழிக்கு விழ வைக்கப்பட்டவளாக இருக்கிறாள் அந்த நிலைக்கு அவள் வந்த கோபம் அவளுடைய மனதில் மற்றவர்களை வழிக்கு விழச் செய்பவர்களாக ஆக்கி இந்த சமூகத்தின் மீது அவள் பழிதீர்த்து ஆக்கிவிடுகிறது ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து தங்களுடைய நேசத்தை பரிமாறி ஒரே திசையில் பயணிக்கிற அந்த உணர்விலே அவர்கள் ஆறுதல் பெறுகிறார்கள் அமைதியடைகிறார்கள் இருவருக்குள்ளும் ஒரு வகையான பொறுப்பும் பற்றும் வந்துவிடுகிறது இந்த சூழலில்தான் கதாநாயகியின் குரலில் இந்த பாடல் ஒலிப்பதாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருப்பார் தப்பு தாளங்கள் எனும் திரைப்படத்தில் வாணி ஜெயராமின் குரலில் இந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது இயக்குனர் கே பாலச்சந்தரின் துணிச்சலான திரை ஓவியங்களில் ஒன்றாக இது அமைந்தது இந்த பாடல் ஏற்கனவே நீங்கள் கேட்டு மனதில் பதித்து கொண்ட பாடல் என்ற போதிலும் கூட ஒவ்வொரு முறை ஒலிக்கிற பொழுதும் அந்த இரண்டு கதாபாத்திரங்களின் மீது நமக்கு ஒரு பற்றுதலையும் ஒரு பாசத்தையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மனமாற சொல்ல வேண்டும் என்கிற உணர்வினை இந்த பாடல் ஏற்படுத்தி தந்துவிடும் அப்படிப்பட்ட பாடலை உங்களுக்கு அனுப்பி தருகிறேன் அன்பு நேயர்களே